வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டு ஸ்காட்லாந்து படைகள் இரண்டாம் எட்வர்டு தலைமையிலான இங்கிலாந்து படையினரை தோற்கடித்தனர் ஸ்காட்லாந்து தனது விடுதலையை மீண்டும் பெற்றது ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டு நூறு ஆண்டுகள் போரின் முடிவாக மூன்றாம் எட்வர்ட் தலைமையின் கீழ் இங்கிலாந்து கடற்படையினர் பிரெஞ்சு படைகளை முற்றாக தோற்கடித்தனர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆண்டு மணிலா நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு நியூ ஜெர்சி நகரில் குடியேற்றம் ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்டீனிய ராஜ்யம் மற்றும் பிரான்சின் மூன்றாம் நெப்போலியனின் படைகள் வடக்கு இத்தாலியில் ஆஸ்திரிய படைகளை தோற்கடித்தன ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரெஞ்சு அரசு தலைவர் மரி பிரான்சுவா சாடி கார்டினோ படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேரி ஃபிகோர்ட் என்ற ஆங்கில நடிகை முதன் மில்லியன் டாலர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நடிகை என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற மக்கள் புரட்சி காரணமாக அந்நாட்டு மன்னரின் அதிகாரங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாநூற்றி ஐம்பது டன் எடையுள்ள வின்கள் அமெரிக்காவின் பென்சில்வேனியா பகுதியில் விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷியாம் நாடு தாய்லாந்து என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது நார்மனியரை வெற்றி கொண்ட சோவியத் படைகளின் வெற்றி அணிவகுப்பு மாஸ்கோ நகரில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சேக்வேரா பிடெல் காஸ்ட்ரோ உட்பட இருபத்தி பேர் கியூபாவில் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதினேழு ஆண்டுகளாக உலகின் மிக நீளமான தொங்கு இருந்த ஹம்பர் பாலம் இங்கிலாந்தில் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டான்சானியாவில் இடம்பெற்ற மிகப்பெரும் ரயில் விபத்தில் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நியூயார்க்கில் மரண தண்டனை சட்டப்பூர்வமற்றதாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலியா கில்லர் ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வு காணலாம் விண்வெளிக்கு சென்ற அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி வீராங்கனையான சாலி ரை தனது முதலாவது பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பினார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாராசிங் சீக்கிய அரசியல் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா அப்பா தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு எம் எஸ் விஸ்வநாதன் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனிதா தேசாய் இந்திய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீல பத்மநாபன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு விஜயசாந்தி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மது பாலகிருஷ்ணன் திரைப்பட பின்னணி பாடகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ராணி துர்காவதி கோன்டுவானா அரசி இவர் ஆண்டு தர்மானந்த தாமோதர் கோசாம்பி இந்திய பௌத்த பேரறிஞர் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு குரோவர் கிளீவ்லாண்டு அமெரிக்காவின் இருபத்தி மற்றும் இருபத்தி நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி ஆண்டு மகாராஜபுரம் சந்தானம் தமிழக கர்நாடக இசை பாடகர் இரண்டாயிரத்தி ஆண்டு சிட்டி பே கோ சுந்தரராஜன் தமிழக எழுத்தாளர் திரைப்பட விமர்சகர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ் பென்வா கனடிய மல்யுத்த வீரர் இந்நாளின் சிறப்புகள் உலக தந்தையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே